வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் வரை புனை படலம் கண்ணுதல் உமைதவம் கண்டு நின்னையா மன்னவர் புகழ்வகை மணத்தும் என்றதும் வெண்ணெழு முனிவரின் வினவி விட்டதும் எண்ணினன் மகிழ்ந்தனன் இமயத்து அண்ணலே கணிதம் இல்லுயிரெல்லாம் கலந்து மற்றவை உணர்வு தோறும் இருந்தவர்க்கு ஒரு தன் கன்னியை மணம் முறை புரிதிரம் மதித்து தேவத்தம் பணி புரி தச்சனை பறிவொடு உன்னினான் உன்னிய போதினேல் உம்பர்கம்மியன் மன்னவன் எதிர் வந்து கைதொழுது என்னை கொல் கருதினை யாது செய் மொழிகை அரைதல் மேயினான் என்னை ஆள் கண்ணுதல் இறைவர்க்கு யான் பெறும் அன்னையாம் உமைதனை அளிப்பன் இவ்வரை கன்னி கவின் கவிஞிட பொன்னின் நாடு நாடுவாம் என புனைதியால் என்றான் அப்பொழுதத்தினடுக்கன் மேலையோன் செப்பிய வாசகம் செவிக்கொண்டு உள்ளம் ஏன் மெய்ப்பொரு மகிழ்ச்சியை மேவி என் நகர் ஒப்பனை செய்திட உன்னினாரரோ நீடுரு தரு நிறை கால்களாய் பாடுரு கழிகளாய் பரம்பும் பல்பனை மூடுரா அதன்மிசை முகில்கள் எங்கனும் பந்தர் போல் பிறங்கும் வெற்பின் மேல் மலை ஊழல் கோபுரம் மன்றம் சூழிகை நிலை கெழு செய்யதோ நிழற்று மண்டபம் பலவுடன் அருமலர்பந்தர் அன்னவை தொலை அரும் ஆவணம் தோறும் நல்கினான் நீக்கமில் கதலிகை நெடிய கேதனும் மே கூயற்காவனம் இசை தந்துள்ளிடை ஆக்குறும் பல செய்து ஆயிடை தூக்கினன் கவரியும் சுடற்கொள் மாலையும் குரகத முகம்புரை குலைகள் தூங்கிய மரகத ஒளிபடும் வாழைப்பூக நல் நிறை கழு தன்மையின் நிருபிப் பூந்துணர் விரைகழு தோரணம் விசும்பின் நாற்றினான் பொன்னிதி இயக்கோன் உறையுள்ளானதும் மின்னவர் தொழுதிட வீற்று இருந்திடும் அண்ணல் தன் கோயிலும் ஆகவீதிகள் எண்ணரும் திரு உற எழில் படுத்தினான் ஒரு புறத்தினை இனி உமைக்கு நல்குவோன் இருபுறத்தினும் வரும் எண்ணில் தேவரும் தருப்புறப் பொருளெலாம் சாரச் சாலைகள் திரிபுறத் செய்து அமைத்தனன் ஆயிரப்பத்தனாரையும் யோசனை ஒப்போயெது ஓரளவையில் புரிசை ஒன்றினை கோயிலின் ஒருவுடை குயிற்றிக் கோபுரம் வாயில்கள் நான்கினும் மனவில் நல்கினான் அங்கு அதன் நடுவுற அகன் பரப்பினில் மங்களமணம் செய்து சாலையை செம் திகழச் செய்தனன் கங்கையன் சடையினான் கைலை கோயில் போல் சாலையின் நிலத்தீடை சந்தமான் மதம் மேல் உருநாவி நீர்விரவிப் பூசியே கோலம் என் மலர்கள் தூயி குறுக்கும் வானவர் கேள் ஒரு பல தவிசி இருப்பச் செய்தனன் வானவில் மணிமுகில் வனசமாமலர் நீல் நிறம் மிரிதறிணைதல் சண்பகம் ஏனைய நிறங்களால் எண்ணில் வேதிகையானவை புரிந்தனன் நயனும் நாணவே கண்ணடி பூந்தொடை கவரி பஹ்ருகின் மண்ணிய செழுமணி மாலை தூங்குற விண்ணவர் விழியெலாம் விருந்து கொள்ளவே தேவரும் முனிவரும் திருவனார்களும் பாவையின் உயிர் உரு பண்பினாக்கியே மேவரு கவரி தார் வீணை ஏந்தியே ஏவலர் தொழின் முறையேற்ற நல்கின பெண்ணியலாரெனப்பிரங்கும் பாவைகள் தன்னுமை முதலிய தாக்கித் தண்டியல் கண்ணொடுக்களினடம் பயிலுவித்தனன் விண்ணவர் அறம்பயர் யாரும் வெகவே நெருங்கிய கிளிமையில் நேமி தன்புரா பொருங்கறி அரிபரி பொருணர் வானுளோர் ஒருங்குடன் மணிகளால் ஓவி எப்பட அமர நல்கினான் குறை நிலைமையால் குயிற்றும் சாலையுள் நிறை தரும் இந்திர நீளத்தால் ஒரு திறள் அரி அணையினை சிறப்பில் செய்தனன் இறைவனும் இறைவியும் எனிது மேவவே குண்டமும் வேதிகை வகையும் கோதியில் சீர் வகுத்து வேள்விசை பண்டமதானதும் படுத்திப் பண்ணவர் என் தொகை மங்கலம் இருத்தினர் அரோ கண் தெரு கதிர்மதிக்காந்தம் காஞ்சனும் ஒன் துயிர் நித்திலம் ஒளிரும் வச்சிரம் வெறுக்கையால் மண்டபம் என் நிலமருங்கின் நல்கினான் காவி கண்மல்தருகயங்கள் ஓர்பலவோவரும் முற்பலவோடையோர் பல பூயல் வாரிசை பொய்கையோர்பலவாவிகள் ஓர் பல மருங்கிலாக்கினான் பாசடை மரகதம் பளிங்கு வச்சிறம் காசரு நன்மணி கனக மன்னதால் தேசுறு நளிமலர் செறிந்த தூந்தடம் வாசவன் கண்டுள மருளத்தந்தனும் கற்பகம் சந்து அகில் கதலி பூகமே பொற்பொருவருக்கை மான்னை ஆதிய பற்பல மணிகளால் படுத்தி அன்னவை நற்பயன் வழங்கவும் நல்கினானரோ இன்னவாறு அளப்பிலையமையவர்கெலாம் முன்னுறு கம்மியன் முன்னிச் செய்தலும் பொன்னியலிமகிரி புறத்து மேவிய மன்னவன் கண்டவை மகிழ்ச்சி எய்தினான் சீதரன் அயன் முதல் தேவர் மாத்தொகை மாதவ முனிவரர் மடந்தை பாரொடு காதலின் உமைமணம் காண வந்திட தூதரை எங்கனும் தூண்டினானரோ ஒற்றர் தம்முறை தெரிந்து உம்பரியாவரும் குற்றமில் முனிவரும் குன்றவில்லினால் பற்றல்புறம் அடு பரமற்போற்றியே மற்றவன் தன்னொடு வருதும் என்றனர் வெற்றி கொள்வய புலிமிசை உயர்த்திடும் கொற்றவையாமலை குழிய காளிகள் சுற்று உறும் எழுநதி இமயத் தொல்கிரிவுற்றனர் தொழுதனர் உமை முன்னண்ணினார் செந்திருநாமகள் சீர்பெரும் சசி பந்தமில் தாபத பன்னியாய் உள்ளார் அந்த மிலணங்கினர் யாரும் அவ்வறை வந்தனர் அவரவர் ஏவலால் பங்கயமிசைவரு பாவையே முதல் நங்கையா வரும் நல்தபத்தினால் அங்கம் நொந்து உரை தரும் அம்மை வனப்புச் செய்தனர் நெறி தருதவத்து நீக்கிக் காமறுக்குறை உளதாகிய உமைதன் மெய்யினை குறை தவிர் நிலைமையில் கோலம் செய்தனர் இறைவனை வழிபடும் இயல்பினார் என மேதகு பொலஞ்சுடர் மேரு மாதியவாகிய அலகில் சுற்றமும் ஓதரு கடல்களும் உரகவேந்தரும் மாதிரை ஆனையும் பிறவும் வந்தவே இது காலை தன்னில் இமகிரி புறக்கும் அண்ணன் பாங்குறு தமர்களோடும் பறிவொடும் சென்று நந்தி உய்ப்ப உயிர்க்கு உயிரான அண்ணல் பூங்குழல் வணங்கி நின்று அங்கு இணையன புகழல் உற்றான் ஆதியின் உலகையெல்லாம் அளித்திடும் அன்னை தன்னைக் காதலின் செய்ய கருதினை கணித நூலோர் ஓது பங்குனியின் திங்கள் உத்தரம் என்றே ஆகும் இது நன் முகூர்த்தம் என்றா இமயமேல் வருதி என்றான் அல்வுரள் கண்டத்து எந்த இரசனை நோக்கி இன்னேயெல்ல இல்கணங்கள் சூழ இமயமேல் வருதும் முன்னம் செல்லுதி என்றலோடும் திருவடி வணங்கிப் போற்றி வல்ல இன்மீண்டு போய்த்தன் வளநகர் இருக்கை புக்கான்